வணக்கம் நிகர்கிலி நட்டினியின் சரித்திருந்தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1865- எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார் 1899- எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஸ்பெயின் போர்ட்டோரிக்காவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல் அவி நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பான தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விளையாட்டு வர்ணனை விளையாட்டுப் போட்டிகளுக்கான நேரடி வர்ணனை முதல் வானொலியில் ஒளிபரப்பானது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 81. ஓராம் ஆண்டு தெற்கு லண்டனில் பிராக்ஸ்டன் நகரில் இடம்பெற்ற பெரும் கலவரத்தில் 300 காவல்துறையினரும் அறுபத்தி ஐந்து பொதுமக்களும் காயமுற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தான்சானிய படைகள் உகாண்டாவின் தலைநகரான கம்பாலாவை ஆக்கிரமித்தன இடி அமின் தப்பியோடினார்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 அமெரிக்க எழுத்தாளர் இன்னாலின் சிறப்புகள் உலக பார்க்கின்சன் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே